வணக்கம் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி பெங்களூரில் அமைந்துள்ளது இரண்டு நாட்டில் பெண் பணியாளர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையில் சேர்க்க மத்திய அரசு ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளது மூன்று புதிய இந்திய விமானப்படை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ராகேஷ்குமார் சிங் பக்தூரியா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ரவி தஹியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இரண்டு சர்வதேச அமைதி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது மூன்று குற்றங்கள் அதிகரிப்பதை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட அவசர எண் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி